रूपाय तापत्रय विनाशाय भ्राम्यतामिह சச்சிதானந்தூபாய விஷ்வோத்தியே தாபத்தய விநாய்ஷாய் விந்தே தரமா நசியிருந்த அர்த்தம் பார்க்கிறதுக்கு முன்னால இதுக்கு முன்னால ஸ்லோகத்துக்கு நாம் பார்த்த அர்த்தத்தில் ஒரு தெளிவு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் எத்த சங்கீர்த்தனவ சர்வாஸ்வார்த்தோபி லபியத்தை ஆரிய குணஞ்ஞா சாரபாகின சபாஜயந்தி அப்படின்னு அர்த்தம் கலிம் சபாஜயந்தியா அப்படின்னு சொன்னத கலிம் சபாஜயந்தி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் நேற்றைக்கே அதை திருத்தியிருக்கேன் கடைசியில் எந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தத்தினாலேயே எல்லாவற்றையும் அடைய முடியுமோ ஆரியர்கள் அத்தகைய கலியுகத்தை குணஞ்சர்கள் சாரபாகிகள் ஆரியர்கள் மிகவும் அதை புகழ்கிறார்கள் இந்த கலியுகத்தை துன்பம் அதிகமாக இருக்கிற போது பகவானை ஓடி போய் கெட்டி பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப அதுக்கு அழுத்தம் அதிகம் இல்லையா அதுக்காக சொல்ற இந்த முப்பத்தேழாவது ஸ்லோகத்தில் இன்றைக்கு இப்ப படிக்கிற ஸ்லோகத்துல இக பிராமியதாம் தேகினாம் அத்தா பரமஹா லாபா இந்த உலக வாழ்க்கையில உழன்று கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்கள் உடலில் வாழ்கின்ற உயிர்கள் தேகினாம் தேகத்தை உடையவர்கள் மனுஷிய சரீரத்தை உடையவர்களுக்கு சார்ந்து வாழ்வதை காட்டிலும் உயர்ந்த மேலான லாபம் என்ன இருக்கிறது அத்த பரமகா லாபகா காட்டிலும் அர்த்தம் அத்தப்பரமகா லாபகா நகி இதை காட்டிலும் வேறான லாபம் இல்லைன்னு அர்த்தம் உயர்ந்த லாபம் இல்லை ஏன்னா எதா பரமாம் சாந்தி விந்தேத்த ஏனென்றால் யாதொரு காரணத்தினால் யாதொரு காரணத்தினால்தான் அர்த்தம் இந்த கலியுகத்தில் பகவானிடத்தில் ஒரு தூய்மையான அன்பு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது சத்சங்கங்கள் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் ஆனால் அதில் முயற்சி பண்ணி ஒருவனுக்கு இறைவனுடைய அருளால் பிரார்த்தனை பண்ணி முயற்சி பண்ணுற போது வரமாம் சாந்தி விந்தேத்த மேலான மன எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்துக்கு இடையிலயும் ஆழ்ந்த மன அமைதியை அவன் உணர்கிறான் உணர்கிறான் தான் சொல்லணும் விந்தே தானே அடைகிறான்னு ஒரு அர்த்தம் இருக்கு உணர்கிறான்னு புரிஞ்சுக்கணும் சம்ஸிருத்தி ஹி இனி மறுபடியும் ஷரீர அபிமானம் உலக அபிமானம் எதுலையுமே அவனுக்கு பற்று வராது சம்சிருத்திஹி நஷ்யத்தின்னு சொன்னா சம்சாரம் அழிந்து விடுகிறது சம்சாரம்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறது அப்படிங்கிறது இருக்காதுன்னு அர்த்தம் பொதுவாக சொன்ன துன்பமே இல்லை அவனுக்கு மேலான இன்பம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் கடவுளை சார்ந்திருந்தா நமக்கு எல்லா மேலான நன்மையும் உயர்ந்த லாபமும் அதனால தான் கிடைக்கிறது ஆக துன்பங்கள் இல்லாத பேரின்பாழ்வு கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகம் ஈஸ்வர பக்தியை கலியுகத்திலே புகழ்ந்து பேசுகிறது அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் தேஹி நாம் பிராமியதாஹோ விந்தே தரமாம் நஷ்யம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அறிவோம்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 நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி